தலைப்பு ஐம்பத்தி ஆறு தத்துவம் தத்துவம் என்பது தத் கூட்டல் துவம் தத்துவம் தத் அது அதுவென்பது சிவம் துவம் அதன் தன்மை ஆதலால் தத்துவம் என்பது சிவத்தின் தன்மை